அன்பான சகோதரர்களே மனிதர்களாகிய நாம் இல்லாமையிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறோம் மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது அவனை பேர் சொல்லி அழைக்க முடியாத நிலையில் இருந்தான் மனிதனாக நம்மை எல்லாம் தாதா இந்த உலகத்துக்கு அனுப்ப முடிவு செய்ததற்கு பிறகு குறித்த நேரத்தில் நமக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் தற்காலிகமாக நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த மண்ணிலிருந்து நாம் படைத்தோம் மீண்டும் நாங்கள் மண்ணில் கொண்டு போய் சேர்த்து விடுவோம் அமீன்ஹா நோக்கை தாரா கரா அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை மண்ணிலிருந்து நாம் உங்களை வெளியாக இருக்கிறோம் அதற்கு பிறகு மீண்டும் போக வேண்டி வர ஒரு சிறிய ஒரு வாழ்க்கையை அல்லாம் தாலா இந்த மண்ணுக்கு மேல் நமக்கு நசீபாகி இருக்கிறார் மனிதனுக்கு நிறைய ஆசைகள் நிறைவேறாத எத்தனையோ பெரும் பெரும் ஆசைகளை ஒவ்வொரு மனிதனும் கொண்டிருக்கிறான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை வாழ்க்கையே இல்லாமல் இருந்தவன் ஒரு சிறிய வாழ்க்கையை கொடுத்து அனுப்பியதும் அவன் மிக நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் உலகத்திலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அவர்களைப் போன்று இந்த உலக சரித்திரத்தில் வாழ்க்கையை விரும்பியவர்கள் விரும்புகிறவர்கள் யாரும் இல்லை அவர்களில் ஒவ்வொருவனுடைய ஆசையும் தனக்கு ஒரு ஆயிரம் வருஷம் வாழ்க்கை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சொல்கிறது அவர்கள் தான் யூதர்கள் யூதர்கள் வாழ்க்கையை மிக கடினமாக விரும்பக்கூடியவர்கள் ஆனால் இந்த ஆசை யாருக்கும் நிறைவேறுவதில்லை மனிதன் ஆரோக்கியத்தை விரும்புகிறார் நோய் வரக்கூடாது ஆரோக்கியமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் இப்பொழுது இருக்கிற இந்த சுகம் ஆரோக்கியம் எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் அவனுடைய ஆசை நிறைவேறுவதில்லை ஒரு கட்டம் வரைக்கும் தான் மனிதன் திடகாத்திரமாக இருக்கிறான் அந்த கட்டத்தை தாண்டிவிட்டால் அந்த எல்லையை தாண்டிவிட்டால் பிறகு நோய்கள் போட்டி போட்டுக் கொண்டு அவனை குறிவைக்க ஆரம்பிக்கிறது இன்று ஒரு நோய் நாளை ஒரு நோய் அடுத்த நாள் இரண்டு நோய்கள் மூன்று நோய்கள் என்று நோய்களுக்கிடையில் போட்டி வந்து விடுகின்றன மனிதன் வாலிபத்தை விரும்புகிறான் எப்பொழுதும் வாலிபனாகவே இருக்க வேண்டும் வயோதிபம் வரக்கூடாது வயோதிபம் வந்தால் பிரச்சனைகள் வரும் நோய்கள் வரும் கஷ்டங்கள் வந்துவிடும் மரணம் வந்துவிடும் வாலிபமாக இருக்க நினைக்கிறான் ஆனால் நிறைவேறுவதில்லை நிறுத்த முடியாது போவதை மருந்துகளால் நிறுத்திவிட முடியாது ஒரு கட்டம் கடந்து விட்டால் நம்முடைய அழகுகள் போய்விடும் நம்முடைய நிறங்கள் எல்லாம் மறைய நம்முடைய பலம் நாம் எதை சாப்பிட்டாலும் நல்ல நல்ல சத்துள்ள சாப்பாடுகள் என்று எதை எதையோ மக்கள் சொல்வார்கள் இரவு சாப்பிடுவார் நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல பலத்துடன் அவர் காலையில் எழும்புவார் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு ஆனால் காலையில் எழுந்திருக்கும் பொழுது உடல் எல்லாம் வலிக்க ஆரம்பித்துவிடும் மாறி மாறி மாறி மாறி பிரச்சனைகளும் கஷ்டங்களும் பலகீனங்களும் வந்து கொண்டே இருக்கும் மனிதனுக்கு ஆசை எப்பொழுதும் சொகுசாக வாழ வேண்டும் கஷ்டம் என்னை தொடடாது பிரச்சனைகள் தொடக்கூடாது யாரும் எனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது கவலை வரக்கூடாது என்றெல்லாம் மனிதன் ஆசைப்படுகிறான் ஆனால் நிறைவேறுவதில்லை மனிதனை படைக்கும் பொழுதே நாங்கள் கஷ்டத்தில் தான் படைத்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு ஆக வேண்டும் மனிதன் தாயுடைய வயிற்றுக்குள் இருந்து வெளிவரும் கஷ்டப்பட்டு வந்தான் அழுது கொண்டு வந்தான் கடும் கஷ்டப்படுகிறான் மனிதன் பிறகு ஒவ்வொரு கட்டங்களிலும் அவனுக்கு கஷ்டம் தான் போகிற வரைக்கும் கஷ்டம்தான் உலகத்தில் நிறைவேறுவதில்லை இந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு இடமாக அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை ஆக்கி வைத்திருக்கிறார் ஒரு சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்குள் கால் வைத்து உள்ளே நுழையும் பொழுது முதலாவது அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி நாலு அறிவிப்புகள் அவர்களுக்கு அறிவிக்கப்படும் அல்லாஹு தாலாவின் புறத்தில் நான்கு அறிவிப்புகள் உரிமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் இதற்கு பின்னால் ஒரு பொழுதும் உங்களுக்கு மரணம் வரமாட்டாது ஆரோக்கியமாக இருக்கிற உரிமையை நீங்கள் பெற்று விட்டீர்கள் இதற்கு பிறகு உங்களுக்கு நோய் என்பது ஒரு பொழுதும் வரமாட்டாது அவர்களுக்கு தலைவலி கூட வர மாட்டாது எந்த நோயும் இல்லை நோய் என்பது நிரந்தரமாக இல்லாமல் ஆக்கப்பட்டுவிடும் இந்நிலும் அந்த நிரந்தரமாக வாலிபர்களாக இருக்கிற உரிமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் இதற்கு பிறகு உங்களுக்கு வயோதிபம் வரமாட்டாது ஆயிரம் வருஷங்கள் சென்றாலும் அவர் வாலிபர்தான் பத்தாயிரம் வருஷங்கள் கழிந்தாலும் அவர் வாலிபர்தான் அவருடைய உடல் மாற்றங்கள் உடலில் எந்த மாற்றங்களும் வரமாட்டாது ஒரு பொழுதும் உங்களுக்கு கஷ்டங்கள் வரமாட்டாது வாழ்க்கை நெருக்கடிகள் வரமாட்டாது இந்த சந்தோஷமான வாக்குறுதியுடன் தான் ஒவ்வொரு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவனும் உள்ளே நுழைவான் அன்பான சகோதரர்களே உலகத்தில் என்ன செய்தாலும் இந்த இந்த ஆசைகள் இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்கள் அது உலகத்திலே நிறைவேறுவதில்லை அது நிறைவேறக்கூடிய இடம் சொர்க்கம் ஒன்று மட்டும்தான் அந்த சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் அதற்காகத்தான் நாம் செய்யக்கூடிய அத்தனை முயற்சிகள் நாம் அந்த சொர்க்கத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் பெரிய காரியங்களில் உயர்ந்த வேலைகளில் ஈடுபட வேண்டியவர்கள் சொல்ல போனால் மிக தாழ்ந்த காரியங்களில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் கடலுக்குள் நீந்தி சென்று கடலுக்கு உள்ளே மூழ்கி சென்று முத்து எடுக்கிறார்கள் முத்து எடுப்பதற்காக வேண்டிய ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை கையில் வைத்துக் மிகவும் பயங்கரமான ஒன்று அது யோசித்தார் தன்னுடைய மூச்சுக்களை கையில் வைத்துக் கொண்டு அவ்வளவு பெரிய பயங்கரத்துக்குள் முத்தெடுக்க சென்றவன் கீழே சென்று முத்துக்களை எடுக்க மறந்து அவன் சிப்பிகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறான் அவருடைய வீட்டிலே கொண்டு வந்து அழகாக வைப்பதற்காக அலங்கரிப்பதற்காக அந்த சிப்பிகளை மட்டும் சேகரித்துக் கொண்டிருக்கிறான் இவரை நாம் புத்திசாலி என்று சொல்ல மாட்டோம் வாழ்க்கையை கையில் வைத்துக் கொண்டு மூச்சுக்களை கையில் வைத்துக் கொண்டு மாணிக்க கற்களை எடுப்பதற்காக சுரங்கங்களுக்குள்ளே சென்றவர் அங்கு போய் குளிக்கும் பொழுது முதுகு தேய்ப்பதற்கு கல் தேடிக்கொண்டிருந்தால் அவனை யார் புத்திசாலி என்று சொல்வார்கள் அன்பான சகோதரர்களே நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உலகத்தில் நாம் எடுக்க வந்தது மாணிக்கத்தை எடுக்க வந்தது பெருமை பெருமதிமிக்க முத்துக்களை நாம் ஈடுபட்டிருக்கிறது மிக அற்பமான காரியங்களில் அதற்காகவே நம்முடைய வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கிறோம் இதை சொல்கிறது அல்ஹா நீங்கள் பெரும் பெரும் காரியங்களில் ஈடுபட வேண்டியவர்கள் சின்ன அற்பமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் உங்களை ஒரே ஒரு விஷயம் திசை திருப்பிவிட்டது பெரிய செய்யாமல்ின்ன காரியங்கள ஈடுபடுத்தி இருக்கிறது ஒரு விஷயம்தான் அது என்ன அத்தகாசுர் என்ற நோய் இருக்கிறதை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள் இந்த நோய்தான் உங்களை நோக்கத்தை அடைவதிலிருந்து மறுபக்கம் திருப்பிவிட்டது சின்ன சின்ன காரியங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் காரணம் வேறொன்றுமல்ல உங்களுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தின் மோகம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை பணத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் பட்டத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் அதிகாரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று இன்பங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதை அதிகரித்துக் கொள்ள உங்கள் மீது அந்த அதிகாரம் எனக்கு தரப்படவில்லை இந்த காரியத்தையும் நிர்பந்திக்க கிடையாது ஷேத்தான் மனிதனுடைய உள்ளத்தில் மிக மெதுவாக சிறிய ஒரு ஆசையை மட்டும் ஊதி விடுவார் எனக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னாருடைய கடையையும் சேர்த்து நான் வாங்கினால் எப்படி இருக்கும் இப்படி ஒரு எண்ணத்தை மட்டும் போட்டுவிட்டு அவன் போய்விடுவான் பிறகு இந்த எண்ணம் மனிதனுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான் பிறகு அந்த எண்ணத்துக்கு பலம் வருகிறது சக்தி வருகிறது பிறகு முடிவெடுக்கிறான் வாங்கித்தானாக வேண்டும் பிறகு அதை கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறான் வாங்கினால் எப்படி இருக்கும் அப்படி செய்யலாம் பிறகு வருமானம் இவ்வளவு ஆகும் அவ்வளவாகும் என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான் பிறகு அதை வாங்கி முடிக்கிற வரைக்கும் அவனுடைய நிம்மதி பறந்து விடுகிறது அவனுக்கு தகஜூது அவன் சதக்காவை நிறுத்திக் கொள்கிறான் இப்பொழுதெல்லாம் கொடுத்து கொண்டால் எனக்கு மீதம் பிடிக்க முடியாது கொஞ்சம் நிறுத்திக் கொள்வோம் அவன் செலவை குறைத்து விடுகிறான் கொடுக்க வேண்டிய பணங்களை அவன் உடனடியாக கொடுப்பதில்லை இதை வைத்து இன்னும் சம்பாதித்து பணத்தை பெருக்கினால் என்னுடைய அந்த ஆசையை அவசரமாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் இதுதான் அல்ஹாக்கு முத்தகாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் நீங்கள் அற்பமான காரியத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது வீட்டை கட்டுமாறு வீட்டை உடைக்குமாறு நிற்பம் நிர்பந்திப்பதில்லை மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை போட்டுவிட்டு போய்விடுகிறார் வீட்டை உடைத்து கொஞ்சம் ஒரு மாற்றம் செய்தால் எப்படி இருக்கும் போய்விடுவார் பிறகு இவர் அதை யோசிக்க ஆரம்பிக்கிறார் அந்த எண்ணம் பலம் பெறுகிறது பிறகு முடிவெடுக்கிறார் பிறகு அதற்காக நிறைய யோசிக்கிறார் நிறைய கனவு காண்கிறார் பிறகு சேகரிக்க ஆரம்பிக்கிறார் வேலையை ஆரம்பித்தவர் ஒரு வருஷமானது ரெண்டு வருஷமானது மூணு வருஷமானது இன்னும் முடிந்த பாடு இல்லை இருபது வருஷம் இன்னும் வீடு கட்டுகிறார் இவர் நினைக்கிறார் வீடு கட்டி முடிக்கும் வரைக்கும் எனக்கு ஹஜுக்கு போய்கொள்ள முடியாது எனக்கு சரியாக எதுவுமே செய்து கொள்ள முடியாது நிறைய குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்று ஆசைதான் ஆனால் வீட்டு வேலை முடியட்டும் எனக்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் என்று ஆசைதான் உங்களுக்கு எல்லாம் நிறைய சம்பளம் தர வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது வீட்டு வேலை முடியட்டும் முடிந்த பாடில்லை இவருடைய வாழ்க்கை முடிந்து கொண்டிருக்கிறது காரில் ஓடக்கூடியவர் சாதாரணமான வாகனத்தில் ஓடக்கூடியவர் அவருடைய மனத்தில் சேதாக ஒரு போடுகிறார் கொஞ்சம் ஒரு ஜீப்புக்கு மாறினால் இப்படி இருக்கும் ஒரு எண்ணத்தை போட்டுவிட்டு அவன் போய்விடுகிறான் பிறகு யோசிக்க ஆரம்பிக்கிறார் போகிறவர்கள் இடங்களில் எல்லாம் மற்றவர்களுடைய வாகனத்தை உன்னிப்பாக பார்க்கிறார் அது என்ன வாகனம் எப்படி போகிறது குறைந்திருக்கிறதா கூடியிருக்கிறதா என்ன செய்யலாம் அதுல என்ன இருக்கிறது பிறகு அது அந்த எண்ணம் அது பலம் கொஞ்ச நாள் போகும் பொழுது அவனுடைய மனசு அவரை விடுவதில்லை முடிவெடுத்து விடுகிறார் என்னவானாலும் வாங்கித்தான் வாங்குவதுதான் இப்பொழுது விசாரிக்க ஆரம்பிக்கிறார் பலரிடத்திலும் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் பிறகு அதற்காக எத்தனை நாட்கள் கனவு ஒவ்வொரு தொழுகையிலும் ஜீப்பில் ஓடி வருகிறார் தொழுகை எல்லாம் பாலாகி போகிறது இரவு பாலாக கனவு காண்கிறார் செலவை குறைத்துக் கொள்கிறார் சதக்காக்களை நிறுத்திக் கொள்கிறார் இதுதான் அலஹாக்கும் முத்த காக்கும் மனைவியுடன் குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் எண்ணம் இன்னும் ஒரு திருமணம் செய்தால் நிறைய பலந்தால் இருக்கிறது எங்கேயாவது போய் நல்ல அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் எப்படி இருக்கும் அவன் போய்விட்டான் நிகருக்குள்ளே இப்பொழுது கனவுகள் வர ஆரம்பிக்கிறது நிறைய யோசிக்கிறார் பிறகு அது பலம் அடைகிறது அந்த எண்ணம் மனசுக்குள்ளே பலம் அடைகிறது எப்படியாவது செய்தாக வேண்டும் பிறகு விசாரிக்க ஆரம்பிக்கிறார் நிறைய பொய்கள் அங்கும் இங்கும் வீட்டிலையும் பல முறையிலே பலவாறு பேசுகிறார் பிறகு சண்டை பிரச்சினை ஹக்குகளை நிறைவேற்றுவதில் குறைபாடு செய்கிறார் அல்லஹாக்கு முத்தகாப்பு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை இது ஒன்றும் கூடாதவைகள் அல்ல ஆனால் மனிதனுக்குள் இந்த ஆசை வளரும் பொழுது அவனுடைய திசை மாறி விடுகிறது திசை மாறி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார் ிருந்து மனிதன் விடுபடுகிற வரைக்கும் இபாதத்துகளில் இன்பம் வரமாட்டார்கள் நாம் அனுபவத்தை நிறைய பார்த்திருப்போம் ஒரு முடிவு இப்படி நாம் எடுத்துவிட்டால் நாம் நம்முடைய இபாதத்துகளில் அதனுடைய பிரதி பலிப்பை நாங்கள் பார்க்கிறோம் இபாதத்துகளில் இன்பம் இல்லை திலாவை செய்து கொள்ள முடியவில்லை கொடுத்துக் கொள்ள முடியவில்லை ஜகாத்தை கூட சிலருக்கு கொடுத்துக் கொள்ள முடியவில்லை சில வருஷம் கொடுக்க வேண்டிய ஜக்கா இன்னும் கொடுத்துக் கொள்ளவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்ளவில்லை தருகிறேன் என்று சொன்னால் இன்னும் கொடுத்துக் கொள்ள முடியவில்லை கடன்களை கொடுத்துக் கொள்ள முடியவில்லை வளர்த்துக் கொள்கிறார்கள் அன்பான சகோதரிகளே இப்படிப்பட்ட ஆசைகள் விடுபட்டால் தான் மன ஓர்மையுடன் செய்யலாம் இந்த ஆசைகள் இருக்கிற வரைக்கும் கல்வ நிம்மதி அடைவதில்லை உள்ளம் நிலையாக அனுப்பதில்லை உள்ளம் எப்பொழுதும் அசைந்து கொண்டு ஆடிக்கொண்டு ும் சோர்மை இருக்க மாட்டாது குடும்பத்திலே நிம்மதி இல்லை சாப்பிட்டும் சந்தோஷம் இல்லை எதிலும் சந்தோஷம் இல்லை சேத்தான் வந்து எப்பொழுதும் மற்றவர்களுக்கு இருக்கிறவர்களை காட்டி நம்மிடத்திலே இருக்கிறதில் அதிருப்தியை உண்டாக்குகிறார் நம்மிடத்தில் இருப்பதை நமக்கு காட்டுவதில்லை மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிறதை காட்டி நம்முடைய விஷயத்தில் நமக்கு அதிருப்தியை ஏற்படுத்துகிறான் நம்முடைய அழகை நமக்கு காட்டுவதில்லை நண்பருடைய அழகை காட்டுகிறான் அவன் எவ்வளவு வாட்ட சாட்டமாக இருக்கிறான் எவ்வளவு நோய் இல்லாமல் இருக்கிறான் அவனுக்கு எவ்வளவு அழகான மனைவி எவ்வளவு சோசான வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருப்பான் அவன் என்ன செய்கிறான் அதை காட்டி காட்டி காட்டி மனிதனுக்கு தன்னிலே திருப்தியின்மையை ஏற்படுத்துகிறான் இப்பொழுது தன்னுடன் அதிருப்தி நான் ஏன் இப்படி இருக்கிறேன் பிறந்தேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் என்று மனிதன் தன்னுடன் கோபித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறார் அன்பான சகோதரர்களே இதை விட பெரிய ஒன்றுமில்லை மற்றவர்களை பகைத்துக் கொண்டால் ஓரளவாவது சந்தோஷமாக இருக்கலாம் தன்னை பகைத்துக் கொண்டு எங்கே ஓட போகிறோம் சில நிறைய பேர்களுக்கு தன்னுடன் ஒரு கோபம் தன்னை இன்னும் அவருடைய மனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்பான சகோதரர்களே நம்மில் அதிகமானவர்கள் பஜாருடன் சம்பந்தப்பட்டவர்கள் நாம் வியாபாரங்கள் செய்கிறோம் நாம் தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் நாம் பேசக்கூடிய இந்த விடயங்கள் ஒவ்வொருவருடனும் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய விஷயங்கள் இவற்றை கொஞ்சம் நாங்கள் யோசிப்போம் நாம் வியாபாரம் செய்து தொழில் செய்து பெறக்கூடிய வருமானம் அல்லது நம்முடைய லாபம் என்பது நமக்கு வரக்கூடிய பணம் மட்டுமல்ல நாம் எல்லாம் பணத்தை மட்டும் பார்க்கிறோம் என்னுடைய முதல் இவ்வளவு வர்ற ஆரம்பத்தில் இவ்வளவு இருந்தது இப்பொழுது இவ்வளவு எனக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி எனக்கு மேலதிகமாக வந்திருக்கிறது ஆகவே நான் பெரும் லாபத்தை பெற்றிருக்கிறேன் என்று நாம் பணத்தை மட்டும் வைத்து நம்முடைய இலாகத்தை முடிவு செய்கிறோம் உண்மையில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்ததில் நமக்கு கிடைக்கிற லாபம் என்பது இந்த பண நோட்டுகள் மட்டுமல்ல நாம் பார்க்க வேண்டும் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்ததில் எனக்கு வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு ஓய்வு கிடைக்கிறது முன்பெல்லாம் சென்ற வருஷம் எனக்கு ஓய்வு மாதத்தில் ஐந்து ஆறு நாள் கிடைத்தது இப்பொழுது எனக்கு ஓய்வு பத்து நாள் கிடைக்கிறது அலம்லா என்னுடைய வியாபாரத்தில் நான் கூடுதலான இலாபத்தை பெற்றிருக்கிறேன் சென்ற வருஷம் என்னுடைய குடும்பத்துடன் நான் ஒரு நாளைக்கு அறுமணித்தாரங்கள் செலவழித்தேன் இப்பொழுது எல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு உழைத்து நான் பத்து மணி நேரங்கள் செலவழிக்கிறேன் இதுவும் இதையும் நாங்கள் இலாபத்துடன் சேர்த்து பார்க்க வேண்டும் நாம் பணத்தை மட்டும் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கிறது சென்ற வருஷம் நமக்கு மாதத்தில் ஆறு நாள் எட்டு ஓய்வு கிடைத்தது இந்த மாதம் பார்த்தால் வெறும் இரண்டு நாள்கள் தான் ஓய்வு சென்ற மாதம் நான் என்னுடைய குடும்பத்தில் ஆறு குடும்பங்களை பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய வீடுகளுக்கு போயிருக்கிறேன் இந்த மாதம் வெறும் இரண்டு குடும்பங்களை தான் சந்தித்தேன் நாங்கள் நஷ்டத்திலே இருக்கு நான் வெறும் பணத்தை மட்டும் வைத்து இலாபத்தையும் நஷ்டத்தையும் முடிவு செய்யக்கூடாது என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் ஆரோக்கியம் இல்லை நோய் அதிகரித்துக் கொண்டு நோய் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது என்றால் நாம் யாருக்காக சம்பாதிக்கிறோம் எதற்காக சம்பாதிக்கிறோம் அன்பான சகோதரிகளை கொஞ்சம் நியாயமாக இதை யோசித்து பார்ப்போம் இப்படியே சென்றால் நம்முடைய கதை மக்கள் அவர் சார்கள் நிலையில்தான் பணக்காரனாக செல்வந்தனாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக ஏழையாக வாழ்கிறார்கள் நம்முடைய நிலை இந்த நிலையாகிடக்கூடாது நிறைய பேர்களுடைய நிலையில்தான் நிறைய சம்பாதிக்கிறார்கள் வருமானம் நிறைய இருக்கிறது பெரிய வியாபாரம் ஆனால் சரியாக ஒரு சாப்பாடு கூட இல்லை ஒரு நல்ல உடுப்பை உடுத்து அவர்கள் பல வருஷங்கள் நல்ல வீட்டில் அவர்கள் வாழவும் இல்லை தான் தான் சாப்பிடவில்லை மற்றவர்களுக்கு கொடுக்கட்டும் அது கூட இல்லை மாதம் கண்ணால் பார்த்துக் பல லட்சங்கள் உழைக்கிறார் ஆனால் கன்னிடத்திலே பத்து வருஷமாக இது ஒரு வருஷமாக வேலை செய்யக்கூடிய தன்னுடைய தன்னுடைய கடையில் வேலை செய்யக்கூடியவருக்கு இன்னும் ஒரு சாப்பாட்டு பார்சல் வாங்கி கொடுப்பதற்கு மனசு வலிக்கிறது நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறார்கள் ஒரு சாப்பாட்டு பார்சலை வாங்கி இரண்டு பேர்கள் சாப்பிடுங்கள் இத்தனை இலட்சம் சம்பாதிப்பது எதற்காக செல்வந்தராக மரணிக்க வேண்டும் என்பதற்காக ஏன் நான் வேலைகளாக வாழ வேண்டும் சாதாரண குடும்பங்களுடைய மாதாந்த செலவு ஐம்பது அறுபது ஆயிரங்களை தாண்டி இருக்கிறது இந்த நேரத்தில் நம்மிடத்தில் பத்து வருஷம் இருபது வருஷம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் இன்னும் கொடுக்கக்கூடிய சம்பளம் வெறும் இருபதும் இருபத்தி தான் எந்த மனசுடன் கொடுக்கிறோம் அன்பான சகோதரிகளை யாரும் கோவித்துக் கொள்ளக்கூடாது எத்தனையோ நம்முடைய சகோதரர்கள் ஜக்காத்தை கொடுத்து தன்னுடைய வேலையாட்களை பாதுகாத்துக் நினைக்கிறார்கள் மதானை காட்டி காட்டி ஏமாற்ற வேண்டியதுதான் நாம் சட்டம் பத்து வாக்களை வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் அல்லாவே ஏமாற்ற முடியாது பார்க்கிறான் ஓட நிக்காக ரமதானுக்கு பின்னால வீங்க ஏ இவருக்கு இவருக்கு நலவு இவருக்கு பயம் இப்ப செலவழிக்க வேண்டிய நாமும் நாமும் அனுபவிப்பதில்லை நாம் வருஷத்தில் அதிகமான நாட்களில் பகல் கூறவும் நம்முடைய கடையில் வேலையாட்களுடன் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் அது வேலையாட்கள் நம்முடைய குடும்ப உறவுகள் போல அன்பான சகோதரர்களை தான் சாப்பிட்டவன் ஒரு குடும்பத்தில் தன்னுடைய மனைவி மக்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்த எத்தனையோ பெயர்களுக்கு பல நாட்கள் ஆகிவிட்டது அவ்வளவு உழைக்கிறார்கள் அவ்வளவு வேலை வீட்டுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பதற்கும் நேரம் இல்லை அதையும் யோசிக்கிறார்கள் ஒரு விருந்து குடும்பத்தை அழைத்து சந்தோஷமாக ஒரு சாப்பாட்டை ஆக்கி கொடுத்து எத்தனை நாள் ஆகிறது சம்பாதிக்கிறோம் செல்வந்தர்களாக மரணிப்பதற்காக செல்வத்துடன் மரணிப்பதற்காக ஏன் நாம் ஏழைகளாக வாழ வேண்டும் அன்பான சகோதரிகளே நாம் கொஞ்சம் இதை யோசிப்போம் ஒரு ஐந்து நிமிஷம் எடுத்து யோசியர்கள் நான் எழுதுவோம் என்னுடைய வயசு இப்பொழுது ஐம்பத்தாறு ஆகிறது நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்னுடைய சாப்பாடு இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது குடும்பம் இந்த இருக்கிறது என்னுடைய அனுபவிக்கவில்லை நிறைய சேகரித்து விட்டு காணிகளையும் பூமிகளையும் கடைகளையும் கட்டிடங்களையும் வாங்கி வைத்து விட்டு மூச்சை விட்டார் அடக்கிவிட்டு வந்தார்கள் மகன் வந்து பார்க்கிறார் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளிநாட்டுக்கு போய் ஒரு வீட்டை வாங்கி ஒரு வாகனத்தையும் வாங்கி குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறார் அப்படியாக இருந்தால் இவர் நாற்பது வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டது மகனுடைய ஒரு வீட்டுக்காகவும் மகன் மருமகளுடைய வீட்டுக்காகவும் மகன் மர்மகளுடைய வாகனத்துக்காகவும் அன்பாள சகோதரிகளின் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கட்டும் நம்முடைய முயற்சியினால் பலர் சாப்பிடட்டும் நம்முடைய கஷ்டங்களினால் பலர் வாழட்டும் நமக்கு வீடு அமையாவிட்டாலும் பரவல்ல நம்ம நம்முடைய முயற்சியினால் பலருக்கு வீடுகள் அமையட்டும் நாம் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை நம்மால் பலர் சாப்பிடட்டும் இதுதான் நமக்கு மீதமாக இருக்கக்கூடிய வேறு எதுவும் மீதமாக இருப்பதில்லை இந்த பஜாரில் நமக்கு முன்னால் பெரும் பெரும் வியாபாரம் செய்தவர்கள் எத்தனையோ பேர்கள் நம்முடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அயல் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று எத்தனையோ பேர்கள் இருந்திருக்கிறார்கள் பெரும் பெரும் கோடிக்கணக்கு பெருமதியான இடங்களை வாங்கி வைத்தவர்கள் அவர்கள் எல்லாம் எங்கே அவர்கள் எங்கே சென்றுவிட்டார்கள் இதே நிலைதான் நாளைக்கு நமக்கு வர அன்பான சகோதரர்களே கொஞ்சம் யோசிப்போம் அவர்கள் போதும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டால் நான் செய்துக்கும் ஆம்புக்கும் ஏன் பயப்பட வேண்டியிருக்கிறது பயம் இல்லாத அச்சம் இல்லாத வாழ்க்கையை வாழ வேணுமா இருந்தால் என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் பேராசை வேண்டாம் நமக்கு நிறைய பயம் நிறைய சொத்துக்கள் வந்துவிட்டால் பயம் வந்துவிடுகிறது வேலையாட்கள் விஷயத்தில் பயம் கல்வர்களுடைய பயம் இன்கம் டேக்ஸ் உடைய பயம் கஸ்டம்ஸ் உடைய பயம் மனைவியையும் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் மகனையும் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் போதும் என்ற நிலையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் ஜெய்துக்கும் ஆமருக்கும் நான் ஏன் பயப்பட வேண்டும் சந்தோஷமாக வாழலாம் அச்சமில்லாமல் வாழலாம் அன்பாக சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தில் நாங்கள் கவனம் எடுப்போம் நம்முடைய ஆகத்திற்கிறது நம்முடைய ஆகரத்தில் இருக்கிறது நாம் முத்துக்களை சேகரிக்க வந்தவர்கள் எதை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வோம் அல்லாஹால அப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் செய்வானா யார்தான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா யார்தா எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை எங்களுக்கு உரிய செய்வாயா நோக்கத்துக்காக வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக நம் அனைவரையும் ஆக்கிவைப்பாயாக உதாவான அஹமதுல்ல